நட்டினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் மற்றும் ஹேமா ஸ்ரீதர் என்ன இந்த யோசிச்சு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ரூல் பண்ணது மாதிரி வேற எந்த கண்ட்ரீஸ்மே ரூல் பண்ணதே இல்லை சொல்றீங்க இங்கிலாந்து போர்ச்சுகீஸ் டச் ரோமன் கிரீக்கு French... இப்படி இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ரூல் பண்ணாத நாடே இல்ல ஹேமா மேபி இருக்கோழ்ப்பு ராஜேந்திர சோழன் அவரை கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்றோமே அப்புறம் ஆச்சரியமான விஷயம் தெரியுமா சூப்பர் பவர் கண்டியான அமெரிக்காவை கூட ஒரு காலத்துல இங்கிலாந்து வந்து ரூல் பண்ணி ஆமா, அவங்க 241 நான் கேட்டேனே. ஆமாமா, இன்ஸ் கிடைக்கும் பிரிட்டிஷ் அமெரிக்க அமெரிக்கா வந்து வந்து பண்ணாங்க? 5 cents, 10 cents value वे वे वे वे 5 cents first, वोड़ी वोड़ी, 10 10 வந்து பண்ணாங்க. இமேஜ் மாஸ்டர் பெட இமேஜையும் ஒரு நாட்டுக்கு எப்படி அந்த நாட்டோட மிகப்பெரிய அவங்க வந்து அதாவது 1 2 3 இந்தியன் ஓஷன்ல இருக்கிற ஒரு ஐலாண்டாவா இல்ல நானே சொல்றேனே அது வந்து இதோட இங்க தான் இவங்க ஸ்டாம்ப் ரெண்டு ஸ்பெஷல் இருந்துச்சு மத்தன்ட்ரிஸ் எல்லாம் விக்டோரியாவோட இமேஜ வந்து தங்களோட ஸ்டாம்ப் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் தான் இந்த ஸ்டாம்ப் வந்து புழக்கத்துல இருந்தது இதுவும் பென்னி பிளாக் மாதிரியே ரேர் ஸ்டாம்ப் ஆயிருச்சு இன்னைக்கு இந்த ஸ்டாம்ப் சம வேல்யூ தெரியுமா? ஆனா அவங்க ஸ்டாம்ப் ரியிலீஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 1 பென்னி 2 பென்ஸ் தான் இருந்துச்சு. இவங்க எப்ப போஸ்ட் ஆபீஸ்ங்கறத போஸ்ட் பேய்டுனு மாத்தி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க? அது வந்து நெக்ஸ்ட் இயரே அவங்க அந்த மாத்தி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது 1848ல மாத்தி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன ஸ்டாம்ப்ல இவ்ளோ டீடைல்ஸ் இருக்குல்ல? ஆமா. இந்த மாதிரி ஸ்டாம்ப்பை வந்து நாம கலெக்ட் பண்ணும்போது தான் பின்னாடி எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு நம்ம அஞ்சல் தலை பயணத்துல டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுங்கறத நாம அடுத்த வாரம் வந்து பேசுவோம் அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்